ஒருவர் உடனே நிலத்தை வாங்கியவர் வெற்றவரிடம் உன் தங்கத்தை எடுத்துக்கொள் உம்மிடம் நிலத்தை தான் வாங்கினேன் தங்கத்தை அல்ல என்று கூறினார் நிலத்தை விற்பனை செய்தவர் நான் உம்மிடம் நிலத்தையும் அதில் உள்ளதையும் சேர்த்தே விட்டேன் என்று கூறினார் இருவரும் ஒருவரிடம் வழக்குரைத்தனர் அவர் உங்கள் இருவருக்கும் பிள்ளைகள் உண்டா என்று கேட்டார் ஒருவர் எனக்கு ஆண் குழந்தை ஒன்று உண்டு என்றார் மற்றொருவரோ எனக்கு ஒரு பெண் குழந்தை உண்டு என்றார் உடனே நடுவர் இருவருக்கும் திருமணம் செய்து வையுங்கள் இருவரும் சேர்ந்து செலவு செய்யட்டும் என்று தீர்ப்பு கூறினார் என்ன நபிசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று நான்கு ஏழு இரண்டு முஸ்லிம் ஒன்று ஏழு இரண்டு ஒன்று